மனோமே வாசி பிரித்தீரா அனேரா சந்தா ஷ சன் மாம தரம வா அரி ஓம் 11. 12. ீருோ பதினொ பன்னெண்டு பதிமூத்தித்திய கதன்விதம் அீத்தை சட்டரே பிரபா அபிவிரணம் ோ சுத்தப்பதி மனசியப்ப எதிஷ்ணேன அதகோகி சேத்தம் சீமான வித்தியேத சைஷா விருதிர்நாந்தன அயமாவச அயமாவசி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சோ அப்போ தசிய திரய ஆவசதா இந்த ஆவசத்தகா வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு வேணையா இண்டிகேஷன் கொடுக்குறது ஆவசதா அயம் ஆவசதா அயம் ஆவசதா அயம் ஆவசத்தகா அப்படி இதுதான் என்னுடைய இருப்பிடம் எதோட பர பரமாத்மா ஜீவாத்மா வந்திருக்கிற அந்த ஜீவாத்மா இருக்கிற உறைவிடம் அதாவது அது எப்படிப்பட்டது அந்த இருப்பிடம் அன்றியல் சோ அன்றியல் உண்மை இல்லாது விவகாரிக்கத்துக்காக அந்த மூன்று அவஸ்தான் நிலை இதி அயம் ஆவசதா இதி இது இண்டிகேஷன் இத்தி இண்டிகேஷன் அத்தியாரோபணம் பிரகரணம் முடிந்துவிட்டது இதோட ஐத்திரியரிஷி செக்ஷன் செக்ஷனா சொல்லிட்டு வந்தவரு அப்பவாதத்தை இங்க கன்க்ளூட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு அவரு போக போறாரு சோ அடுத்தது வந்து அந்த புருஷன் ஜீவாத்மா எப்படி வர்றது அதை பத்தின வெரி இம்பார்ட்டண்ட் மந்திரம் வருது அந்த பரமாத்மா ஜீவாத்மாக்குள்ள எப்படி வந்து ஒர்க் பண்றாரு அந்த மனுஷன் எப்படி இந்த அனுபூதிய இந்த ஜீவ ஐக்கியத்தை உண்டா உணர்றான் பத்தி இப்ப பார்க்க போறோம் ஓகே அப்ப அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்கு தலையில உச்சம் தலையில ஸ்கல்ல உடச்சிட்டு வந்தார் சொல்லுங்க அதுதான் இந்த படம் மூணு டிவிஷனா பிரிச்சிருக்கா அதுலதான் கரெக்டா பாத்துக்கோங்க அந்த இடத்த ஓகே இந்த பக்கம் கிளாஸ் எல்லாம் ஒத்துக்கல அந்த பக்கம் உபாசனெல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி அதுக்குள்ள போறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் ஓகே சரி இப்ப பதிமூணாவது மந்திரம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் சாத்தக பூத்தாணி அவமிஹானியம் பாவத்திஷத்து ச ஏதமேவ புருஷம் பிரம்ம ததமம் அபசியத்தேம் இதம் அதர்ஷம் இம் ஓகே இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது ஜீவாத்மா ஆவசதா டு ஆவசதா ஒவ்வொரு போர்டு டு போர்டு அவருடைய இருப்பிடத்தை சேஞ்ச் பண்ணிட்டே போறது சோ எப்படி இது எத்தனை நாளா இருக்கிறது நடந்துட்டு இருக்கு ஜன்மாந்திரமா தன்னுடையை மாற்றே இருக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மாந்திரமாறே இருக்கிறது சரணம் அது நடந்து அநேக ஜன்ம சம்சித்தான் ஓகே பல ஜன்ம தேவைப்படுறது நம்ம இந்த விஷயத்தை அறிவு அடையிறதுக்கு ஒரு ஜென்மத்தில் இது தெரிஞ்சிக்க முடியாது பல ஜன்மாந்திராசஸ் புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு மனசு வந்து தூய்மை அடையணும் தூய்மை அடையணும் அடையணும் விருப்பு விருப்ப குறைத்த நீக்கின மனசு வரணும் ஓகே நம்ம கிட்ட இருக்கிறது விருப்போட பண்டில் நம்மளுடைய இருக்கிறது அப்படிப்பட்ட மைண்ட் நம்ம சம்சாரியா இருக்கிற ஜீவன் என்ன செய்யறான் ஒரு நாள் பல ஜன்மாந்திரமான பயிற்சினாலும் முயற்சினால தபோ பலத்தினாலையும் ஆச்சாரிய ஈஸ்வரனுடைய தன்னுடைய முயற்சினாலையும் இவன் ஒரு நாள் ஒன் பைன் மார்னிங் பரீட்சலோகான் கருமசிதான் பிராமணாக நிர்வேதமாயா அவன் ஒரு ஒன் மார்னிங் பிராமணன் என்ன பிராமணன் விவேகி ஆகிறான் சோ விவேகி ஆகிறான் எப்படி ஆகுகிறான் புரட்டி எடுக்கிறது சம்சார வாழ்க்கை இருக்கிறத மேலையும் கீழையும் உச்சிக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சு புரட்டி எடுக்கிறது புரட்டி எடுத்தோட பல தடவை வந்து எதோ நினைச்சிருக்கா செவ்வாய் தோஷம்ன்றான் கிரக தோஷம்ன்றான் இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தோஷத்தை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்படி அலைஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சிருக்கு இது சம்சாரம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சுது ஓகே அதெல்லாம் வந்து பல தோஷத்துக்கு போய் கோயிலுக்கு போனதுனாலதான் வந்த விளைவு ஓகே அப்படி போய் ஓஹோ இது நம்ம கிட்ட இருக்கிற கோளாறு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எப்படி வந்து இதெல்லாம் வந்து எப்படி போய் என்ன செய்யறா இந்த மாதிரி வந்த பிறகு அவஸ்தெல்லாம் பட்ட பிறகு சம்சாரம் உணர்ந்த பிறகு என்ன பண்றான் பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணாகான் நிர்வேதமாயாத் கூறியான் இது புரிஞ்ச உடனே நேரா சாஸ்திரத்து குரு கிட்ட வரா இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருதான் அங்க ரெடியா வச்சிருக்காரு எல்லா காலத்திலையும் ஒரு குரு சாஸ்திரம் இருக்கிறது அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க ஓகே இடத்துக்கு அனுப்பி எப்படி நீங்க நீங்களா உங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது குரு சாஸ்திரத்தை அனுப்புறது நான் சொல்லலப்பா இது ஆதிசங்கர் சொல்றார் தன்னுடைய பாஷ்யத்துல அத சொல்ற பரம கருண் கரு கருணிக்கேன குரு பரம காருணிக்கேன குரு இந்த விவேகத்தினால சித்த சுத்தி அடைந்தவன் பரம கருணை உள்ள தயால பிரபுவான அந்த குருவை இவன் அடைகிறான் எப்படிப்பட்டது அவர் வந்து ஒரு சாம்பிள் மாத்திரம் பாஷியத்திலிருந்து ஒரு சாம்பிள் ஒரு பேரகிராஃப் என்ன எழுதுறாரு பரமகாருணிக்கேன குருநாம் சக கதாச்சித்து பரமகாருணிகேன ஆச்சாரியான் ஆத்மஜான பிரபோதத் சப்திக்காயாம் வேதாந்த மகாபேரியாம் தத் கர்ண மூலே தாட்டியாம் மானயா மானாயாம் ஒன்னும் விளங்கல சப்தம் தான் கேட்டுது பரம கருணையான குருவை அடைகிறான் அந்த ஆச்சாரியன் என்ன பண்றான் அது போல அந்த ஆச்சாரியன் ஒரு டிரம்ப் போட்டு அடிக்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு மகா பேரியல ஜிகை கொடுக்கேரிகை பேரு அதுக்கப்புறம் இங்க நம்ம கேரளத்துல வந்து பஞ்சவாத்தியம் இந்த பஞ்சவாத்தியத்தை அடிச்சான எல்லாருக்கும் அது சோம்பெல்லாம் போயிடும் அப்படி ஒரு பஞ்ச பஞ்சவாத்தியம் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து கொம்பு கொம்பு ஊத்துவாங்க இந்த ரதம் இது தேர்வு நீட்டா வச்சிருக்கும் அது அது அதுக்கப்புறம் ஒரு இருக்கிறது சோ அதுக்கு முரசுக்கு பேரி திண்டிமா திண்டி இல்ல திண்டிமா அது வந்து முரசு முரசு கொட்டுறது ஓகே பழைய காலத்துல வீட்டுல வந்து முரசு கொட்டுவாங்க இந்த வருஷம் ஆரிய வருஷம் இந்த வருஷம் சொ கொட்டுட்டுவா அது அந்த இதெல்லாம் போய் போயிடுது இப்பெல்லாம் எப்படியும் காணாம போயிடுத்து பாருங்களேன் அதுக்கப்புறம் பறையை அடிக்கிறது பறைய பறையை அடிக்கிறதுனால அவனுக்கு பேரு பறையன்னு பேரு கீழ்ச்சாதுல அந்த பறை அடிக்கிறது அது ஒரு நேக்கா அடிப்பான் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படி இப்படி அடிப்பான் ஒரு அது இதை அடிச்சுட்டே சங்கு ஊதுவான் அது பெரிய டெக்னிக் இப்படி அடிச்சுட்டே இப்படி ஊதுவான் நீ எடுத்து ஊதிப்பாரு ஒண்ணு இது ஊட்டுவோம் இதுல இது ஊற்றுவோம் சப்தம் வராது நாங்க ஒரு இது கேம் போனோம் பெங்களூருக்கு போய் அப்படி ஊதுவான் போய் போய் பார்த்தா சரியா வரல அவ மாதிரி அவதான் ஊதணும் நான் நடுங்க ஒரு நாப்பதனாயிரம் பேர் ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் ஊர்வலம் எல்லாரும் ஒரே சந்தோஷமா நான் அந்த பக்கம் வந்தோடனே இந்த பொண்ணுங்க எல்லாம் தலைமையில தட்டுல இந்த தேங்காய் பழம் அதெல்லாம் எடுத்துட்டு வருதுங்க இதை பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்தோடன திடீர்னு சத்தம் போட்டா போருங்க எல்லாரும் தூக்கி வாரி போச்சு நம்ம வேற அந்த பக்கம் ஹீரோ வேற தூக்கி வாரி போட்டதெல்லாம் முகத்துல காட்டலாமா அப்படியே இந்த சரி நமக்கு ஏதோ ஆயிடுத்து ஏற்கனவே முஸ்லிம் ஊர்வலத்தில் போறது முஸ்லிம் மாஸ்க்கு உள்ளற அது ஏதோ ஏதோ ஆயிடுத்தோன்னு பாத்தேன் அதுக்கப்புறம் போடுறது அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட பேரியாம் அந்த பவுண்டர் சங்கு ஒண்ணு இருக்கு பவுண்டர் சங்க யார் ஊதுறான் பீம் சங்க பீம்சீம் சங்கம் இருக்கான அவன் ஊதுறது புரிய சங்கு நீ வந்து அதை தூக்கவே முடியாது அந்த சங்க தூக்குறதே கஷ்டம் அவனுக்கு வந்து வனமாசத்தப்போ பிக்ஷை கேட்டுட்டு போனான் பிக்சை கேட்டா சாதாரண பாத்திரம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்கல அதுக்கப்புறம் குழால் ஆக்கிட்ட போய் ஸ்பெஷல் பாத்திரம் செஞ்சான் இந்த வீட்டு சைஸுக்கு இவ்வளவு சைஸுக்கு அந்த அக்ரஹாரத்துல போய் பவதி பிக்ஷா அந்த ஒரே ஒரே அந்த எல்லா தூரம் ஒரே என்டர்டெயின்மெண்ட் அப்பெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் டிவி கிடையாது பிம் போனா ஒரே என்டர்டெயின்மெண்டா இருக்கும் போன எல்லாரும் நீ எப்படின்னா சிரிச்சுக்கோ எனக்கு பசி அடங்கணும் வெக்கம் பார்த்த பசி அடங்காது புரியுது அதனால அப்படி அப்படி பீம் பெருசு அந்த சங்கு பெருசு சட்டி பெருசு அந்த மாதிரி குரு கிட்ட என்ன இருக்கான் மகாபேரியாம் மகாபெரியா அது எப்படிப்பட்ட பேரிய பேரிய அப்படின்னா வேதாந்த மகாபேரியாம் அவரு மகாபேரிய வச்சிருக்காரு ஏன் அவ்வளவு பெருசு வச்சிருக்காருன்னா அந்த மகாபேரியல என்ன பண்ணுவாராம் வேதாந்த மகா வாக்கியத்தை சப்தத்தை உண்டாக்குவாராம் ஓகே எப்படி கொண்டு வரா சப்தாகம் நவாகம் ஒர்க்ஷாப் ஒர்க் ரெகுலர் கிளாஸ் கேம்ப் இப்படி வேதாந்த கிளாஸ் போட்டு அதுல போட்டு அடி அடின்னு அடிப்பாரு ஓகே இவன் போய் இதுல போய் போகிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்படி அடிச்சா தான் வந்து இது பண்ணியும் ஏன்னா இங்க என்ன சொல்றது இவன் தூக்கத்திலேயே நடக்கிறான் இப்படிதும் நான் ஆல் தலோஸ் என்ன பண்றானா நம்ம வந்து சிருங்கேரி கேம்ப்ல ஒரு பையன் தானா எழுந்து போவான் அங்க தியாகராஜன் ஒரு தந்த எங்க இறங்கி போறேன் கிளாஸுக்கு போறேன் பன்னெண்டு மணிக்கு அவனை மெதுவா கைபிடிச்சு அப்படி ஒரு வியாதி அது டிசீஸ் நாட் ஒன் பெலோலோ வேதாந்த திருஷ்டியில் இது வியாதி தான் கண்ணு மூச்சுண்டே தூங்குறான் பகவான் பகவான் தூங்குவது அறிதொயில் இவன் தூங்கிறது ஆள் தொயில் இருக்கான் உபரிஷ்டி சொல்றது எழுந்துரு விழுத்துரு தூங்கினது போறோம் அப்புறம் என்ன பண்ண மாட்ட பிறகு குருவான் என்ன சொல்ற வேதாந்த ஒர்க் என்னது போட்டு அந்த ஐசி தான் இப்ப கேம்ப் இங்க ரெண்டு பேருக்கு வந்து கேட்டாங்க நாங்க இன்னும் கொஞ்சம் இது தேவைப்படுது மருந்து எல்லாம் தேவைப்படுது நாங்க இப்ப இன்னொரு வாரம் இருந்துட்டு கிளம்பு இன்னொரு ஆள் வந்துருவாங்க பெட்டுக்கு ஆள் வந்துடும் அதனால இங்க என்ன பண்றாரு குருவானவர் வச்சு அத வீட்டில் இப்போ என்ன செய்வோம் வீடு ஆட்டோ சத்தங்க ஏகப்பட்ட பால்காரம் இருக்கும் ஏகப்பட்ட இங்க வந்து காலையில ஐத்திரே உபநேஷன் மத்தியானம் ஐத்திரை உபனேஷன் டீ குடிச்ச ஐத்திரை உபநேஷன் டீ முடிச்சவனும் ஐத்திரைய உபநிஷன் தூங்கிழந்த பிறகு ஐத்திரைய உபநேஷன் ராத்திரி ஐத்திரே உபநேஷன் இப்படி சொல்லி அவர் அப்படி சொன்னார் ஏன் சொல்றாரு என்ன சொல்றதா இந்த குரு என்ன பண்றா கர்ண மூலே தா இந்த இந்த இந்த ாலும்ழைய கேத போயிடுவான் அதனால இந்த குருவானவரை அவனை கண்ணு விழிக்கிற வரைக்கும் மீண்டும் டவால் டமால் டவான் ஜகத்காரன் ஆகிய பிரம்மன் தத்துவ மசி தத்துவ மசி தத்துவ மசி யூ ஆர் த ஐ பிரம்மன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஏதாவது என்ன பத்தி பேக்ரவுண்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என் அக்கவுண்ட்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா என்ன பத்தி தத்துவ அந்த பிரம்மன் நீ அந்த பிரம்மனுக்கு இழுக்குப்படுத்துறேன் அப்படிலாம் சொல்லி அப்புறம் இவனுக்கு என்ன வருது மெதுவா ஒருவேளை பிரம்மனா இருந்திருப்பேனோ அப்படி கொஞ்சம் ஞாபகம் வருது அப்படிலாம் இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அகம் பிரம்மாஸ்மி இந்த அகம் பிரம்மாஸ்மி சொல்ற வரைக்கும் குரு விட மாட்டாரான் ஆத்ம ஜான பிரபோ தற்கிருத்து இந்த மகாவாக்கியம் புரிந்து கொள்றதான் விழிப்பு விழிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலை நடந்திருக்கும் வேதாந்தம் என்ற பேரியை கொட்டி மகாவாக்கியம் என்ற சப்தத்தினால் ஆத்ம ஜானம் என்ற விழிப்பை உண்டாக்கியது அதுதான் விழிக்கிறது இப்படி பண்றாராம் இந்த குருவானவர் அதனால இவன் ஜீவாத்மா பல ஜென்மம் எடுத்து எடுத்து எடுத்து அந்த பரீட்சை பண்ணி இங்க வந்து சேரான் ஆத்மான பிராப்திக பிரபோதகா ஓகே ஆத்ம ஜானத்தை அடையரத்தான் பிரபோதகா விழிப்பு அப்ப டீச்சரு என்ன செய்யறாருன்னா இந்த உபநிஷம் சொல்றது எப்படி செய்யறாராம் சகஜாத்தகா சக ஜ சகன பரமாத்மா ஜ சத சக இந்த பரமாத்மாவே எந்த பரமாத்மா இந்த இன்பினிட் பிரமாவேசாரிவத்மா ஜாக மாறிவிட்டான் இந்த ஜீவன் என்ன செய்றான் இப்போ பூதானி அபித்யத் என்ன பண்றான் என்கொயரி பண்றான் விசாரிக்கிறான் இதெல்லாம் நிஜமா இதெல்லாம் பொய்யா உண்மையிலேயே சொல்றாரு அதெல்லாம் உண்மையா பொய்யான் சிந்தனை பண்ணுகிறான் சிருஷ்டிய அனலைசஸ் பண்ணுகிறான் கருமச்சிதான் பண்றான் சிருஷ்டியம் மீன்ஸ் விசாரம் கிருத்தவான் விசாரம் கிருத்தவான் விவேகேன விசாரம் கிருதவான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க விவேகேன விசாரம் கிருத்தவான் வைக்கியது எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் திரௌபதிக்கு வந்து கிருஷ்ணா வெரி குளோஸ் வெரி குளோஸ் கிருஷ்ணா கிட்ட மத்தவங்க பேசினா திரௌபதி மாதிரி உரிமையோட பேசுவான் அந்த மாதிரி வெரி குளோஸ் ஓகே அந்த மாதிரி சிருஷ்டியில ஜெகத்தனைத்தும் தீவிரமாக விசாரித்தான் இந்த தீவிரமாக விசாரித்த என்னது ால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரித்து பார்ப்பதே மெய் அதுதான் கரெக்ட் அது மூணு நம்பர் போடுறது என்னது அவளுக்கு பகுவச்சனோ மூணு இது புழுத்தா புளுதா மாத்திரத்துல புலுதா ஓகே அதுக்கு புழுத்தான் பேரு மூணு மாத்திரை கொண்டது அது தீர அப்படி போட்டுக்கணும் ஓகே அப்ப பூதானி எப்படி விசாரித்தான் பார்ப்பது அனைத்தும் அனுபவத்தில் உள்ளது அனைத்தும் சுதந்திர சத்தாவா அல்லது இது வந்து இது வந்து சத்தா அசத்தான் அப்படி விசாரிக்கிறான் இவன் ஓகே இவையெல்லாம் நிஜமாவே எக்ஸிஸ்டன்ஸ் பார்ப்பதெல்லாம் நவீன் பிளாட்ஸ் அஸ்திவா அப்படின்னா நவீன் பிளாட் நவீன் பிளாட் என்னது வித்தவுட் செங்கல் சுண்ணா விட்டு இருக்குமோ பில்டிங் இருக்காது ஓகே திருப்பி எனக்கு செங்கல் ஆதாரம் இப்படி ஒன்னொன்று ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி உள்ளர போகும்போது நான் என்ன வச்சு இருக்கோ அதெல்லாம் நாமரூபம் ஓகே சுதந்திர சத்தம் அஸ்திவா பூதானம் இத்தி விசாரம் கிருத்தவான் ஓகே இது இருக்கான் அஸ்திவா பூதானம் இது விசாரம் கிருத்தவான் இந்த பூதானி பிரபஞ்சத்துக்கு உண்மையிலேயே சத்து இருக்கா இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா இண்டிபெண்ட் அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்ற சப்ட் என்ன ரா மெட்டீரியல் பில்டிங்கோட சப்ட் என்ன ரா மெட்டீரியல் இதுக்கு பானைக்கு வந்து வெயிட் பானைக்கு எந்த விதமான சபஸ்டன் கிடையாது காரணமே சத்தா சத்தானா எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே அப்போ இது எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் பாட்டுக்கு சத்து எது களிமன் தான் சத்து ஓகே அப்படி So every Every Every product every product product Why because அது வந்து வந்து belong to it's raw material. Okay. It's raw material material Okay Substant இப்ப எல்பஸ்டன்ட் என்ன அரிசி உளுந்து அரிசி உளுந்து இது பண்ண பாப்பாவுக்கு ரெண்டு அம்மாவுக்கு அரை அப்படின்னு சொல்லிருக்க அதனால காரணம் வந்து அரிசி உளுந்து காரியம் வந்து இட்லி ஓகே எனி ப்ராடக்ட் அன்றியல் காரணத்து தான் இருக்கேன் அப்ப ஒரிஜினல் எது சபஸ்டண்ட் அப்படின்னா எது காரணமோ அதுதான் சரி இது வந்து இப்ப பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது பாட்டுக்கு சபஸ்டண்ட் உண்மையில எது களிமண் களிமண்ணா அப்படின்னு பார்த்தா களிமண் தான் எதுக்கு களிமண் எதுல இருந்து வந்திருக்கு மட்டுல மண்ணிலிருந்து மண் எங்க இருந்து இருக்கிறது மண்ணு பூமில இருந்து பூமி எதுல இருந்து வந்திருக்கிறது ஜலத்திலிருந்து வந்திருக்கிறது ஜலம் எதுல இருந்து வந்திருக்கிறது அக்னிலிருந்து வந்திருக்கு அக்னி எதுல இருந்து வந்திருக்கிறது வாயுல இருந்து வந்திருக்க வாயு எதுல இருந்து வந்திருக்கிறது ஆகாசத்துல இருந்து ஆகாச இருந்து வந்திருக்கிறது ஆத்மா வந்து ஆத்மா எதுல இருந்து வந்தது அதுதான் அதிஷ்டானம் மூல காரணம் அதுக்கு பேரு இதெல்லாம் காரணம் பாட்டுக்குளிமண் காரணம் எல்லா காரணத்துக்கும் மூல காரணம் ஆத்மா ஓகே ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆப்பக அத்தியப் பிருத்திவித்திவி மட்டு மட்டு களிமண் களிமண் பானை ஓகே இது புரியலன்னா ஒவ்வொரு ஹெட்ல மட்டு அதனால மூல காரணம் ஆஃப் கிரியேஷன் எது ஆத்மா ஓகே அப்படி சொன்ன அப்ப இதம் ஏக்க ஏவ அக்ரே ஆசித் இது இதம் ஏக்க ஏவ அக்ரே ஆசித் இது எக ஆத்மா உக்தக தம் ஆத்மானம் திருஷ்டவான் அத தன்னுடைய ஆத்மாவாக உணர்ந்தவன் இவன் விசாரத்திற்கு பிறகு ஒரு கேள்வி மனசுல வருது இவன் என்ன சொல்றானா இந்த ஆத்மா பிரம்மன் இல்லாம அனைத்து வஸ்தும் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆக முடியுமா ஓகே ஆத்மா ஆர் பிரம்மன் இல்லாம எனி காரணம் அது காரியம் தனித்து இருக்க முடியுமா அப்படி உபனிஷத்து கேருது கிமிகான்யம் கிம் இக அந்நியம் வாவதிசத் ஓகே கிம் இக அந்யம் வாவதிசத் கிம்பிஷத்து சான்ஸ்கிரிட் இது இந்த அப்போ அந்நியம் வேறாக அந்நியம் என்ன நீங்க வந்து எங்க ஆத்து மனுஷா உங்களை எங்களோட பிரிக்க முடியாது எங்களோட எங்களை விட்டு பிரிக்க முடியாது அப்படி சொல்றோம் இல்லையா சில பேர் குளோஸ் இன்டிமேட் ஆச்சா உங்களை வந்து எங்களோட வந்து பிரிக்க முடியாது அந்யம் எப்படி பிரிக்க முடியும் வேறாக பிரிக்கணும் உபனிஷல் என்ன சொல்றது இங்க பரமாத்மா இல்ல அதை பண்ணிக்கணும் பரமாத்மாவிலிருந்து இவைகள் எல்லா அனைத்து விஷயம் எப்படி வேறுபடுத்தி யோசிக்க முடியும் பரமாத்மா இல்லாம பஞ்சபூதமோ இல்ல இந்த ஜகத்தோ எப்படி யோசிக்க முடியும் நெவர் பிரிக்க முடியாது அப்ப பரமாத்மாவுக்கு வேறாக எதைதான் சொல்ல முடியும் அப்படின்னா இது கேள்வி இல்லை இதுக்கு பேரு என்னது ஆக்ஷேபம் ஓகே சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அப்ப அனைத்தும் என்னது அப்போ நாமரூபம் நேம் அண்ட் அப்ப ஆத்மாவே மூல காரணமாக இருக்கிறது ஆத்மாவே அனைத்துமாக உள்ளது சரியா ஓகே ஆத்மா விதிரிக்தம் ஆத்மா விதிரிக்தம் கிஞ்சித்து நாஸ்தி ஆத்மா விதிரிகம் கிச்சித்து நாஸ்தி அப்படின்னு என்ன சோ கொஞ்சம் கூட ஆத்மாக்கு வேறாக எதுவுமே இல்லை ஓகே என்ன காரணம் சர்வேஷாம் அந்நேஷாம் காரிய காரியத்துவாத் அந்நேஷாம் அனைத்தும் காரியத்துவாத் ஆத்மனகா மூல காரணத்துவாத் எவ்வளவு அழகா இருப்பாங்க உங்களுக்கே இப்ப புரிய புரிஞ்சிரு அதனால சர்வேஷம் அந்நேஷம் மூல காரணத்துவா அனைத்து காரியத்திற்கும் ஆத்மாவே மூல காரணமாக இருக்கிறது எனவே இல்லாமல் அனாத்மா கிடையாது ரெண்டு சொல்ல திருப்பி துவைத்த வந்துடும் இப்ப கரெக்ட் ஆத்மா ஒண்ணு இருக்கு அனாத்மா ஒண்ணு இருக்கிறது ஆமா பானை ஒண்ணு இருக்கு களிமண் ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி ரெண்டு இருக்கு களிமண் பானை ரெண்டு இருக்கா ரெண்டு இல்ல களிமண் பானை சொல்லு இருக்கு வஸ்து ஒரு வஸ்து ஏக்க ஓகே அதனால நாம ரூபம் தான் இதுல பேர் சொல்றவங்க அப்ப என் ஜகத்து வேர்ல்டு வேர்ல்டு என்ன அந்த எல்போட கட்டிட்டுங்க வேர்ல்டுறதேன்லி வேர்ட்ஸ் ஓகே அப்போ வாச்சாரம்பணம் நாமதே விகாரம் விகாரோ நாமதேயம் மிருத்யேவ சத்தியம் ஓகே அதனால சோ மிருத்தயேவ சத்தியம் கிமிகா வாவதிஷத்து ஆத்மாவிற்கு வேறாக எதுதான் இருக்க முடியும் எதுவும் இருக்க முடியாது எனவே ஆத்மாவாகவே உள்ளது சரி என்ன குருஷியல் இப்போ நமக்கு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரம்மன் ஆர் ஆத்மன் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது இல்லையா ஓகே திருப்பதியில போய் எங்க மாமா அவன் கேட்டா எங்கடா உங்க மாமான்னு அவர் மொட்டை அடிச்சுன்னு இருப்பாரு அது அடையாளம் சொன்ன இதுக்கு பேர் அடையாளம் சொல்றது டே எங்க எல்லாருமே மொட்டை அடிச்சுன்னு இருப்பாங்க உங்க மாமா எப்படி இருப்பாரு சொல்லு இல்ல அதனால இங்க இங்க இந்த பரமாத்மா எப்படி அடையாளம் கொள்றதுன்னா எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் இல்லையா பரமாத்மா எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணியும் இந்த சம்சாரி ஜீவாத்மா சக சக ஜீவாத்மா எப்படி எப்படி பண்ணிக்கிறானா பிரம்ம தததம் தததமம் இங்க வந்து ததம தத ததமம் அபசியத் அப்படி இருக்கிறது உபனிஷத்துல என்ன இருக்கிறது பிரம்ம ததமம் அபசிய இது கரெக்டே நம்ம வந்து இது வந்து இது வேதி ஸ்டைல் இது வேதிக்க எக்ஸ்பிரஷன் இது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஆனா உண்மையிலே என்ன பட்டுக்கணும் இன்னொரு தா சேர்த்துக்கணும் தத தமம் தத தமம் கொஞ்சம் கரெக்டா வரும் ததம் அப்படின்னா இது பிரிண்டிங் மிஸ்டேக் வேதிக்கல இருக்கிறது ததத்தமம்னா தமம் மீன்ஸ் வியாப்தம் இப்ப வந்து ஆகாசத்தை எங்கு பார்க்க முடியாது அப்படின்னா எல்லா இடத்திலும் தான் பார்க்கிறோம் அனைத்தும் அதிர்ஷ்டம் அந்த அனைத்தும் ஆகாசமாக இருக்கிற ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது எது ஆத்ம சைதன்யம் ஓகே அதனால இப்ப இந்த ஜிஆர்டி பார்க்கிற நகையெல்லாம் எல்லா நகையும் எப்படி சொல்லலாம் தங்கம் சொல்லிட்டா எல்லாம் சேர்ந்து இருக்கு அது போல இந்த பானைகள் எல்லாம் இருக்கிறது இது சேர்த்து பியாண்ட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது காளிமண் ஓகே அப்படி இருக்கிறது அப்ப அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சிட்டா காரியத்தை கண்டுபிடிச்ச முடியும் அது, அதுதான் எக்ஸ்பிரஷன் இங்க என்ன சொல்றது அபசியத்து அப்படி இப்படி கண்டு கொண்டான் இதுக்கு இதனுடைய அதிஷ்டானமாக இருக்கிறது களிமண் நகையினுடைய அதிஷ்டானமாக இருக்கிறது தங்கம் இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணிக் கொண்டான் அத்விதீயம் பிரம்மா அத்விதீயம் அதனால இது ஏக்கமாக இருக்கிறது எப்படி அப்படினா காரியத்தை நீக்கி காரணத்தை பார்ப்பதற்கு அபவாதம் ஓகே காரியத்தை நீக்கி டிஸ்மிஸ் பண்ணி காரணத்தை பார்ப்பதற்கு எதுவோ அதுக்கு பேர் அபவாதம் நம்ம என்ன சொல்றோம் அத்தியாரோபம் அபவாதம் ஓகே என்ன வித்தியாசம் காரணத்திலிருந்து வந்த காரியம் அனைத்தும் அத்தியாரோபம் காரணத்திலிருந்து வந்த காரியம் அனைத்தும் அத்தியாரோபம் காரியத்தை நீக்கி அதிஷ்டானத்தை காரணத்தை பார்ப்பது எதுவோ அது அபவாதம் ஜஸ்ட் சிம்பிள் ஓகே அதனால அபவாதம் அண்டர்ஸ்டாண்டிங் எனி காரியம் ஒன்லி நாமரூபம் மாத்திரம் ஓகே அப்ப அபவாதம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது என்ன எனி காரியம் ஒன்லி பார் நாமரூபம் நேம் அண்ட் ஃபார்ம் அதுக்கு சுதந்திர சப்தா கிடையாது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே அப்போ இட்ஸ் வேர்டு ஓன்லி வேர்டு இட்ஸ் பதம் இது பத அர்த்தம் என்ன அதுதான் இது பியூட்டி அப்ப பாட்டு என்பது பாட்டு என்பது ஓன்லி வேர்டு ஓகே அது தெரிஞ்சுன்னா இங்க நம்ம ஆத்மா தான் இதோட இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சோம் இப்ப இந்த ஜகத்திற்கு ஒரிஜினல் சபஸ்டன்ட் எது அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் அப்படி புரிஞ்சுக்கிறது எதுவோ அதுக்கு பேரு அபவாதம் ஓகே சோ வேதாந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்றா ஆத்மா வஸ்து அனாத்மா அவஸ்து ஓகே ஆத்மா வஸ்து அனாத்மா அவஸ்து அனாத்மா என்ன என்னது யுவர் பாடி மைண்ட் complex and whole universe. ஓகே நம்ம பார்க்கிற அனைத்தும் இந்த body mind include. அதெல்லாம் அனாத்மா அது என்னது அவஸ்து அயம் தஸ்து ஓகே ஆத்மா வஸ்து அப்ப அனைத்தும் வஸ்து அவஸ்து அதிஷ்டானம் ஆத்மா மாத்திரமே வஸ்து பிரம்ம தத தமம் அபசியத் இப்படி இவன் பண்ணிக் கொள்கிறான் ஓகே பிரம்மத்தை பரமாத்மாவாக அனைத்தையும் பார்த்தான் சரி அந்த பிரம்மனை எப்படி பார்த்துக்கணுமா கேள்வி ஓகே எல்லாத்தையும் பரமாத்மாவா பார்க்கிறது அதுக்கு பெரிய எக்ஸசைஸ் அதுவும் ரொம்ப திறமை வேணும் ஓகே சக்தி வேணும் பக்தி வேணும் முக்தி வேணும் இது வந்து பாதிக்கணு தானியனது புரியுது எல்லாத்தையும் பரமாத்மாவை பார்த்த பிரம்மனாக பார்த்தவன் இது எப்படி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா மகா வாக்கியம் இங்க தான் வருது ஓகே இந்த உபநிஷத்துடைய மகா வருது ஓகே இந்த மகாவாக்கியத்தான் விளக்கம் போறது ஏத்தேம் ஏத்தேம் புருஷம் தத தமம் பிரம்ம அபஸ்யத்து புருஷம் தத தமம் பிரம்ம எும் அனைத்தும் உள்ள பிரனை தததமம் பிர எங்கும் உள்ள பிரனை எப்படி புரிஞ்சுக்கிறானா இவன் ரெகனைஸ் பண்ணிக்கிறானா இந்த ஜீவாத்மா சம்சாரி ஜீவாத்மா இப்ப சம்சாரி ஜீவாத்மா என்ன ஆயிட்டா விவேகி ஆயிட்டான் பிராமணன் வேதாந்த சாதன சதுஷ்டையை முடிச்சு அவன் எப்படி எப்படி வந்துட்டான் எப்படி புரிஞ்சுக்கிறானா ஏத்தேன் புருஷம் அபசியத்து இந்த புருஷனாகவே பார்த்தான் இந்த ஜீாத்மா பிரம்மனாகவே பார்த்தான் ஏத்தம் ஏத்தம் மீன்ஸ் அபரோக்ஷதையா அபரோட்சத அங்கெங்கோ இல்லை தானாகவே புருஷம் ஜீவாத்ம ரூபேன வர்த்தமானம் புருஷம் அப்படின்னா ஜீவாத்ம ரூபேன வர்த்தமானம் தானா அந்த பரபிரம்மத்தை தானாக பார்த்தான் அப்ப இந்த ஜீவாத்மா புருஷம் பிரம்ம பரமாத்மா அபசியத்து கண்டு கொண்டான் கண்டு கொண்டேன் அப்படி சொல்றேன் அதுதான் ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டம் கிட்டம் கிட்டம் மோட்சம் கிட்டம் ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டம் ஒரு வேகமா போகும் அதெல்லாம் மாலை போட்டு நீங்க சொன்னாதான் தெரியும் கிட்டம் கிட்டம் மோட்சம் கிட்டம் அப்படி சொன்னா அது நூறு பேருக்கு கேட்கும் நம்ம குரலை அப்படின்னு கிட்டம் கிட்டம் மோட்சம் கிட்டும் சும்மா போய் பதினெட்டு இருபது வருஷம் போயிட்டு வந்தோம்னா கிட்டாது ஓகே காலுதான் தேஞ்சு போகும் அதை பதினெட்டு படி ஏறி அங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது வேத வாக்கியம் ஓகே அதை பார்க்கணும் அதை பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்கிறதே இல்லை அதுல தத்துவ மசின்னு எழுதியிருக்கிறது அது சம்ஸ்கிருத்துல எழுதியிருக்கோம் மலையாளத்தில் எழுதியிருக்கோம் ஓகே எல்லா லாங்குவேஜிலும் எழுத சொன்னோம் அது யாரோ நம்புதிரி சொல்லுங்க எல்லா எல்லா லாங்குவேஜ் இங்க வந்து பரவத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க அதனால அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான் அகம் பிரம்மாஸ்மித்தான் ஓகே இந்த நாலேஜ் வந்து இன்கம்ப்ளீட் அனைத்தும் ஜகத்து பிரம்மன் என்ற அறிவினால் ஜகத்தை அவன் வந்து டிஸ்மிஸ் ஆன பிறகு அந்த பிரம்மன் எப்படி பார்க்கணும் சாட்சாத்து நான் அந்த பிரம்மன் அப்படி கூறினாதான் கம்ப்ளீட் தானம் ஓகே பாருங்க பிரம்மம் சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை ஓகே ஜகத் என்பது பிரம்மனே அந்த பிரம்மன் அகம் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை என்ன எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க தெர் இஸ் நத்திங் அதர் தென் மீ எஸ் சாட்சாத் குருதே பிரபோதமயே சுவாத்மானத்வயம் தஸ்மே ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தையே ச ஏதமேவ புருஷம் பிரம்ம தததமம் அபியத்து அப்படி பார்த்தானா இவ்வாறு எங்கும் உள்ள பிரம்மன் அது நானாகவே அவன் கண்டுகொண்டான் இப்படி இருக்கும்போது அப்படி பார்த்துட்டான இன்ஃபினிட் பிரம்மன் நான் அந்த தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் நீங்க சில சமயம் என்ன பண்ணும் இந்த தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது வெடி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வெடிக்கிறது ட்ரெஸ் போட்டுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுதான் அந்த அந்த சில்ட்ரன்ஸுக்கு பெரிய சமாச்சாரம் அந்த அந்த அவனுக்கு எப்படி இருக்கும்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இமேஜினேஷன் போட்டு எல்லாரும் நம்மளை கூப்பிடுவாங்க இப்ப கல்யாண பொண்ணு பையன் எல்லாம் எப்படி எப்படி ஞாபகம் விஜுவலைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த மாதிரி நீங்க சும்மா நான் பிரம்மன் ஆயிட்டேன்னு அப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன் ஈக்ஷத சொல் நீங்க ஈக்ஷத பண்ணி பாருங்களேன் ஆனந்த ஆட்டம் அப்பா ஆனந்தமா இருக்கும் ஓகே ஏன்னா ஓவர் என்ன செகண்ட் ஆள் கிடையாது ஓகே எல்லா ப்ராப்ளம் எல்லா ஆசையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மன நிறைவு ஆயிடுச்சு அகம் பூர்ணத்தேஷன் எதிர்காலத்தை பிரம்மன் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு அப்படி வந்த உடனே இவன் என்ன ஆயிடுறான் இதம் இதம் அதர்ஷம் என்ன பண்ற உபனிஷத்துல இத ஆச்சரியம் அதர்ஷம் இதம் பிரம்ம கடைசியாக அந்த பிரம்மனை நான் அறிந்து கொண்டேன் இத்தனை வகுப்பு இத்தனை இது கேம்ப் எல்லாம் முடிச்சு கிளாஸஸ் பண்ணி சிடி எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அரிச அப்படியே வாங்கி போய் ரெகுலரா போட்டு கேட்டு அதை ராத்திரியும் போல தத் சிந்தனம் தத் பிரபோதனம் இதெல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி ஒன் டே பிராய முடி வேண்டியதான் ஆனந்தம் ஓகே சோ ஆனந்த கூத்தாட்டம் இருக்கிறேன் இதம் பிரம்மன் இங்க என்ன சொல்றது இதம் பிரம்மன் இதம் பிரம்மன் ஆயிடுவேன் இந்த ஆள் ஆயிட்டானா அப்ப இதம் அபசிய இப்படி தன் இதுவாக பார்த்தான் தானாக பார்த்தான் இதம் பிரம்ம அதர்சம் இப்படி பிரம்மனை கண்டு கொண்டோனி இண்டிகேஷன் வந்து ஆஓோ ஆஓஹா ஓ அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதக அப்படி ஒரு உற்சாகம் தைத்திரியத்துல உபரிஷா சொல்றேன் நானே உண்ப நானே உண்மப்படக்கூடிய பொருள் உண்பும் கருவி அனைத்தும் நானே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் அந்த போக்ய வஸ்து ஆப்ஜெக்ட் நான் அந்த போக்தாவும் நான் தான் திருப்புடியும் நான் தான் கர்த்தா கர்மா கரணம் மூன்றும் நான் தான் போக்தா போக்யம் போகம் அதுனைத்தும் நான் அப்படி சொல்லிட்டு இது சொல்றது அது ஆ ஊ என்பது சாமவேத ஓகே பிகாஸ் ஆ ஊ அப்படின்றது அகம் அகம்வா கீர்த்தி பிரஷ்டம் கிரேரிவா ஊர்த்வ பவித்ரோ வாஜினீவ அமதம் மஸ்மினந்த ஆனந்த ஒண்ண இதெல்லாம் கிரியேஷன் எவ்ரிங் நான் அப்படின்னு சொல்றேன்னா அப்படி ஒரு கூத்தாடுறாடா அதே போல பஞ்சதசில எப்படி சொல்றது அகோ சாஸ்திரம் அகோ சாஸ்திரம் அகோ குரு அகோ குரு அகோ புண்ணியம் அகோ புண்ணியம் அகோ சுகம் அகோ சுகம் ஆனந்த கூத்தாடுறா இந்த பரபிரம இதெல்லாம் தெரிஞ்சு இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நான் இந்த மாதிரி பரபிரம்மனை ஆயிட்டேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சாஸ்திரம் புண்ணியம் குரு புண்ணியம் சுகமோ புண்ணியம் எவ்ரிதிங் இதுல கடைச்சுடுத்து எவ்ரிதிங் ஒண்டர் எவ்ரிதிங் ஒண்டர் அப்படி ஆயிட்டான் சம்பூர்ணம் ஜெகத் நந்தவனவனம் நந்தனவனம் அப்படி சொன்ன ஏ சம்பூர்ணம் ஜெகத் தேவ நந்தனவனம் எவ்ரிதிங் ஒண்டர் அது மாத்திர முதல்ல சம்சாரியா இருந்த ஜீவாத்மா இப்ப எப்படி ஆயிட்டான் பேரானந்தமுடைய பேரானந்தமுடைய சம்பூர்ண ஜெகத்தேவ நந்தனவனம் இன்பமே என்னாலும் துன்பம் அப்படி ஒரு ஆனந்த கூத்தாட்டான் படிச்சது காலடிக்கு போறான் கடைசியில் வந்து பதினாலாவதுல கம்ப்ளீட் பண்றாங்க முடியுது அதனால இந்த சாப்டர் பதினாலாவது மந்திரம் தஸ்மாத் தஸ்மாத் ோ வை நா திரோ நாம ச இ பரோட்சே பரோட்சப்பிரியா இவஹீ தே இது இந்த பதினாலாவதோட இது முடியறது இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டா முடியறது இந்த சம்சாரி ஜீவாத்மா பரமாத்மாவ பிரம்மத்தை அறிந்து கொண்டான் எப்படி அறிந்து கொண்டான் இதம் ஆதர்ஷம் இதி அந்த பிரம்மன் நானாக அறிந்து கொண்டான் புரியா நீ நானாக வேண்டும் அந்த பரமாத்மா பாடிச்சு இவன் இப்ப புரிஞ்சுண்டா ஆமா நீ தான் நீ நானா அப்படி புரிஞ்சுண்டா இத்தம் இது திருஷ்டாத் இத்தந்திரம் அப்படின்னா என்ன means to டு சீன் பார்த்தான் means very intimate very closely க்ளோஸ்லி ரொம்ப நெருக்கமாக இத்தம் இது அப்போட்சதையாக திருஷ்டம் அபரோட்சத்தையா திருஷ்டத்துவம் இதந்திர அப்ப இதாவது பரமாத்மா தஸ்மாத் இதந்திரோ நாம நாம நேம் இந்த நாம எப்படி வந்திருக்கிறது பரமாத்மா ஈஸ் இதந்திர என்ன வெரி வெரி க்ளோஸ்லி பார்க்கக்கூடிய வெரி நியரஸ்ட் உங்களுக்கு எது இருக்கு அப்படின்னா இவர் பிரத்யேக தாத்மா ஓகே அதனால இதந்திரோ ஹை வை நாம திரும்பவும் சொல்றது ரிப்பீட் பண்றது பரமாத்மா நிச்சயமா இதை பார்த்து காணப்படுவதாக உள்ளார் இந்த பரமாத்மா தோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறது அப்படி அப்படிப்பட்ட பரமாத்மா இதோ நாம திரும்பவும் சொல்லப்படுது ரெண்டு டாய் சொல்றது ஹ வை அப்படின்னா ஹ வை அப்படின்னா பிரசித்தியர்த்தே இது ஐத்திரைய உபனிஷத்து மாத்திரம் சொல்லப்படல இது இந்த பரமாத்மா இருக்கிறது அது ரொம்ப குளோஸ் அது நான் அப்படின்றது அப்படி சொல்றது இருக்க அது வந்து ஐத்திரிய உபநிஷத்து எல்லா உபநிஷத்துடைய மகா அதனால இது பிரசித்தியர்த்தை பிரசித்தியர்த்தே அப்படி சொல்றது எப்படி சொல்ல முடியும் இதந்திர சாஸ்திர மனைத்திடம் நன்கு அறிந்து கொள்ளலாம் இத வந்து இதந்திர அப்படின்ற வார்த்தை எல்லா விதமான சாஸ்திரத்திலையும் இருக்கிறது நம்மளுடைய இதுல அப்ப இதர என்னது வெரி பேமஸ் எப்படி அது இந்த இதான் பின்னாடி இந்திரகா அப்படி மாறி போச்சு இதான்னு வெரி பேமஸ் வேர்டு இந்திரா உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்திரஹா அப்போ இதான் இந்திரவா மாறி போச்சு எப்படி மாறி போச்சு நாராயணா ரே நாராயணா அப்படி கூப்பிடுவான் வெரி குளோஸ் வீட்டுல எப்படி கூப்பிட்டு வாங்க தெரியுமோ நானா உங்களுக்கு கூப்பிட்டு இல்லையா நானா நாராயண ஓடி வருவான் அங்க வந்து ரா போச்சு யா போச்சு அதை விட இன்னொன்னு சொல்லு பாரு இந்த ராமூர்த்தி கூப்பிடுவான் பாரு ராம் ராமமூர்த்தின்னு ஒன்னா ராமூர்த்திய கேட்டது இல்லையா நீங்க ராம் கோதன் கோன்று வருவோம் அதனால இங்க என்ன சொல்றது இதன் அந்த தாவ எடுத்துட்டான் இந்திரஹா தாப்பிடுத்து இந்திரஹா அது மட்டும் இல்ல இந்திரஹா என்றது இன்டைரக்டாக இருக்கிறவர்கள் இந்திரா தேவாகா பரோட்ச பிரியாகாம் தேவாகா பரோட்ச பிரியாகா தேவர்கள்லாம் எப்பொழுதும் மறைந்திருக்கிறது தான் டைரக்டா பிரசன்ன மாட்டாங்களுக்கு ரொம்ப பிரியம் என்னன்னா மறைஞ்சிருந்து பார்க்கணும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னா அவங்களுக்கு அதுதான் பிரியம் வேற ஒண்ணும் இல்ல அதனால அப்ப இதப்படையாக பார்க்கலாம் இதன்ஸ் ரொம்ப பார்க்கலாம் இதில் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய இதந்திரம் பரமாத்மா பின்னர் இந்திரகா என்பது மறைந்திருத்தலாகிய இந்திரன் என்று ஆகியது இங்க என்ன தம் இதந்திரம் தம் இதந்திரன் அந்த பரமாத்மா ஈவன்தோ இவர் இதந்தரவாக இருந்தாலும் அவர் இதந்தரமாக இருந்தாலும் வெளிப்படையாக காணக்கூடியவராக இருந்தாலும் இந்திரகாத்யா பரோட்சனே பரமாத்மா நேரடியாக பார்க்க இருந்தாலும் மறைமுகமாக இந்திரன் என்றே அழைக்கப்படுகிறார் புரியதா ஓகே அதாவது ஒர்ஜினலி இந்திரா ரெமம்பர் டு பரமாத்மா இந்த மாயாபிகி பகுரூபேதம் இது ஓகே இந்திரோ மாயாபிகி பகுரூபே அது வந்து இப்படி ரிக்வேதத்தில் சொல்றது இந்திரனை பத்தி ஓகே இந்திர இத சொல்றது ஆனா பின்னாடி வந்த புராணம் இருக்க வேதத்துக்கு பின்னாடி வந்த புராணம் தேவானாம் ராஜா இந்திரா மாத்திடுத்து ஓகே அப்ப இதாச காலத்துக்கு முன்னாடி புராணம் புராணத்துக்கு முன்னாடி காலம் வேதம் அப்போ வேதத்துல இந்திர என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா ஈஸ்வரன் அர்த்தம் ஓகே ஈஸ்வரா ஈஸ்வர எங்க இதெல்லாம் எப்படி அண்ணன் அத்தாரிட்டி அப்படின்னா எச் சந்தோஷோம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியா அமிர்தா சம்பபுவ சமேந்திரோ மேதையா ஸ்ப்ருணோத்து சமேந்திரோ அங்க இந்திர தேவேந்திரன் கிடையாது அங்க தேவேந்திரன் அங்க யாரு ஈஸ்வரகா ஓகே அப்ப பரமாத்மா ஈஸ்வரா என்றுதான் அர்த்தம் சோ அப்போ பிரம்ம பிரம்ம இந்த மந்திரத்துல என்ன சொல்றது சோ இந்திரா மாயாபிகி புருரூப ஈயத்தை அப்படி சொல்றது ரிக்வேதம் அதனால இதான் மாறியது பிரசித்தமாக தெரிய வந்துள்ளது சாதாரண பெரிய மனுஷங்கள் மறைஞ்சிருப்பாங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஓகே எல்லாரையும் போக விட்டுட்டு அவங்க பின்னாடி இருப்பாங்க இது நம்ம நாட்டோட பழக்கம் அது அதனால இங்க பரோட்ச பெரியாக இவாகி தேவாகா இந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மகா மறைமுகமாக இருப்பார்கள் இது வந்து பரோக்ஷ பிரியாகா இவகி தேவாகா பரோக்ஷ பிரியாகா அப்படி ரெண்டு தடவை போறது முடிஞ்சுடுத்து இந்த செக்ஷன் முடிஞ்சுடுத்து மறைமுகமா சொல்றது முதல் அத்தியாயம் இதுல முடிஞ்சது இங்க இருக்க மாணவன் என்ன செஞ்சுதான் அபவாதம் பண்ணி இதை முடிச்சு அபவாதம் பண்றதுடைய விஷயம் என்ன காரியத்திலிருந்து நீக்கி காரணத்தை அறிந்து கொண்டான் அதனால ஆனந்த கூத்தாட்டத்துல இவனுடைய நிகழ்ச்சி முடிந்தது அப்படி இந்த அத்தியாயம் சுமூகமா முடிந்தது ஆத்மாவா இதம் அக்ராசீத் அப்படி ஆரம்பிச்சது கடைசில வந்து இதகா ரொம்ப வெரி கிளோஸ் பர்சன் அந்த இந்திரன் ஆத்மா எப்படிப்பட்டதுளோஸ் அது மாத்திர அதுல அவர் யாரு ஏத்தம் புருஷம் அபசியத்து அவன் நானாகவே அறிந்து கொண்டான் இந்த சாதகன் ஓகே இந்த ஜீவாத்மா சாதகன் என்ன பண்ணிட்டான் அவன் நானாகவே அறிந்து கொண்டு ஆனந்த கூத்தாட்ட நந்தவனமா இந்த உபனிஷத்து பஸ்ட் செக்ஷன் முடிந்தது ஓகே பஸ்ட் செக்ஷன் ஆனந்தமா முடிஞ்சதுன்னா செகண்ட் செக்ஷன் என்ன ஆகும் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணிய பூர்ணமா பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹ ஓ